அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தென் புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்குலத்தாறு ஓம்பல் தலை திருவள்ளுவர் இல்வாழ்க்கை என்றால் என்ன என்பதை விளக்குகிறார் ஒரு மாணவன் இல்வாழ்க்கைக்குச் செல்வதற்கு முன்னால் இல்வாழ்க்கை என்றால் என்ன அதில் இருக்கக்கூடிய கடமைகள் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளுகிறான் அது முதலே கற்றுக்கொள்கிறான் தன்னுடைய வாழ்க்கை ஆசிரம வாழ்க்கை நான் சமூகத்துக்கு எவ்வாறு செயல் புரிய வேண்டும் சமூகத்தில் என்னுடைய பொறுப்பு என்ன தனிப்பட்ட முறையில் என் பொறுப்பு என்ன என்பதை அது பிரிக்க முடியாது சமூக பொறுப்பும் தனியும் அப்படி இருக்குது வர்ண தர்மம் ஆசிரம தர்மம் வர்ணாசிரம தர்மம் இந்த சொற்களை கேட்டாலே சில பேருக்கு அலர்ஜியாக இருக்குது ஆனால் இதில் இருக்கக்கூடிய கருத்தை வந்து முறையாக ஆராய்ச்சி பண்ணணும் அது பிறப்பின் அடிப்படையிலா பண்பின் அடிப்படையிலாக செயலின் அடிப்படையிலாங்கிற விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம விசாரம் பண்ணுறோம் ஆனால் ஒரு மாணவனுக்கு முதல்ல வாழ்க்கையில் தன்னுடைய பொறுப்பு தெரிஞ்சுக்கணுங்கிறது நம்முடைய பாரத கல்வி மற்ற நா இதெல்லாம் என்னென்னா ஒரு மனிதன் பிறந்தால் அவன் எப்படி சம்பாதிக்கிறது தன்னை எப்படி காப்பாற்றிக்கிறது தானும் எப்படி கன்சியூம் பண்ணுறது இன்னொருத்தனையும் எப்படி கன்சியூம் பண்ண வைக்கிறது அதுதான் இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் நான் எப்படி நுகரணும் எல்லாரையும் எப்படி நுகர வைக்கணும் நான் நுகரணுங்கிறதுக்காகவும் நான் வந்து அதர்மங்களை பண்ணலாம் தப்பு இல்லை தெரியாமல் ஒயிட் லைங்கிறான் இல்லையா ஒயிட் ஹிம்ஸா எடா போட்டுக்கலாம் வெள்ளை பொய் கருப்பு பொய் வெள்ளஹிம்சை கருப்பு ஹிம்சை என்னல்லாமோ அப்படி நாமளே செல்ஃப் சீட்டிங் தன்னைத்தானே நம்மளை அறியாமல் ஏமாற்றிக்கணும் அப்புறம் எல்லாரையும் அனுபவிக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும் ஒரு புதுசாக ஒரு பொருள் கண்டுபிடிச்சிட்டா கூட இப்போ இந்த கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டா கூட விட்டுருவானா என்ன அதனாலே என்னெல்லாமோ பிஸ்னஸ் ஆரம்பித்தாச்சு அந்த குரூப்பெல்லாம் அது வராமல் பார்த்துப்பாங்க கொஞ்ச நாளைக்கு அப்படி ஒரு அறியாமை நிறைந்த சமூகமாக இந்த மெட்டீரியல் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கிறதோன்னு ஒரு சந்தேகம் வருகிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம பாரத கல்வி என்னென்னு கேட்டால் என்னோட பொறுப்பு என்ன என்ன தனிப்பட்ட முறையில் நான் எப்படி ஓய்வு பெறணும் சமூகத்துக்கு நான் என்ன செய்யணும் இந்த கல்வி தான் வந்து பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் மாணவ பருவத்தில் சொல்லிக் கொடுக்கப்படுறது அதில் தான் இந்த விஷயங்கள்லாம் இப்போ வருகிறது குடும்பத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்கோ நீ மூணு பேருக்கு தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு பேருதவியாக இருக்கணும் மாணவனுக்கும் சரி இப்போ நீ மாணவனாக இருந்து திருமணம் பண்ணிக்க போகிறேன் நீ மாணவனாக இருந்தபோது எப்படி இருந்தது உன்னோடய சொசைட்டி அந்த காலத்தை அப்படி சிந்தித்து பார்க்கணும் நீ வந்து சமூகத்துலேருந்து வாங்கி தான் படிச்சிருக்கேன் உன்னை வளர்த்தியிருக்கேன் நீ சமூகத்துக்கு திரும்ப கொடுக்கணும் குடும்பத்துக்கு போய் சும்மா அங்கே வந்து பணம் சம்பாதிச்சு ஊற சுற்றி சுக அனுபவிக்கிறதுக்காக குடும்பம் இல்லை இது நம்முடைய சிந்தனை முறை அப்ப மத்த மூணு பேரையும் நீ காப்பாற்றணும் அது மாத்திர மூணு மூணு ஆறாயிடு அதுலயே திரும்ப ரிப்பிட்டேஷன்லாம் இருக்கு இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை துறந்தார்க்கும் தூவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணைன்னு சொன்ன திருவள்ளுவர் இப்போ அஞ்சு பேருக்கு நீ பொறுப்பு இருக்கு உனக்குங்கிற அதாவது தென் முதல்ல இங்க கடைசி ரெண்டாவது வரைய பார்க்கலாம் ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை தலையாய கடமைன்னு அர்த்தம் தலை ஓம்பல் ஐம்புலத்து ஆறு ஓம்பல் தலை ஐம்புலத்துனா அஞ்சு பார்ட் அஞ்சு அம்சங்களையும் ஆறு ஆறுனா தர்மமான வழியில் ஓம்பல் ஓம்பல்னா போற்றி அதாவது மனசார இது என்னுடைய பொறுப்பு கடமைங்கிற எண்ணத்தோட அதுக்கு தகுந்த மாதிரி செய்ய வேண்டியத முக்கியமான கடமை இல்லரத்தானுக்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை முதல்ல பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தனை கவனிக்கணும்ன்னார் அப்புறம் என்ன சொன்னார் திரும்பவும் சன்னியாசியை ரிப்பீட் பண்ணார் ஆக துறந்தார்க்கும் துவாதவருக்கும் இறந்தாருக்கும் இங்கே கொஞ்சம் இன்னும் அழுத்தி சொல்கிறார் தன்னை வந்து சார்ந்திருந்து இறந்து போனவர்களுக்கு பண்ணணும்ன்னார் இப்போ பொதுவாக சொல்கிறார் தென் புலத்தார் தென்புலத்தார்னு சொன்னார் தன்னது குடும்ப முன்னோர்கள் ஆக இதை பற்றி மேலும் தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவருளை நாம் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வோம் தென் புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்